வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் காண்டம் மேருப்படலம் பன்னரும் சிறப்பின் மிக்க பனிவரையரசன் தன்பால் கன்னியம் புதல்வியாகி கௌரி நோட்டிருந்த காலை துன்னியா உணர் சூழ சூர பன்மா இந்நிலவரை பின் அண்டத்தேரைவனே ஆகியுற்றான் மற்றது போழ்தில் தொல்லை மறைப்பொருள் வடத்தின் பாங்கர் பெற்றிடும் சனகநாதி முனிவரர் பின்னும் பன்னாள் அற்றமில் தவம் செய்து எந்தை அருணினால் கைலை நண்ணி முற்றுவுணர் நந்தி போற்றும் முதல் நிலை வாயில் புக்கார் நோன்மையின் முனிவரானோர் நுவலரும் காட்சி நந்தி கான்முறை வணங்கி நிற்பானை அவன் கருணை தன்னால் வான்மலி கடவுள் கோயில் மந்திரம் கொண்டு செல்ல நான்முகன் முதலோர்கய்தா ஞான நாயகனைக் கண்டார் மொழியது தவறல் செல்லமுற்று உடல் பொடிப்பு கொள்ள விழிப்புணர்ல் பெருக தீ சேர்மெழுகியன உள்ளம் பிள்ள அழுகிய மறைக்கும் எட்டா ஆதி நாயகனை நோக்கித் தொழுதனர் ஓகை பூத்து துள்ளினர் துளக்கமுற்றார் மன்னவரமரர் யாரை வணங்கினும் அவைகளெல்லாம் நன்னிய பரமந்தாளினால் பெரும் தவத்தினோரும் தன்னலி நெரியில் பல்கால் தாழ்ந்தனர் எழுந்து நின்று பண்ணிசை மறைகள் தம்மால் துதித்தீவை பகர்தல் உற்றார் இருள் பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்திடைப்பட்டாங்கு பொருள் பெரும் கடலாம் வேதம் புடைதொரும் அலைப்பையின் நாள் அருள் பெரும் கடலேய்த்தேம் அமைந்திலது உணர்வியாங்கண் மருள் பெருகும் கடலின் நீங்கும் வண்ணம் ஒன்று அருடி என்றார் நவை அருத்தவங்களாற்றி நல்லருள் படைத்த தொல்லோர் இவை புகன்றிடலும் அன்பற்கு எளிவரும் கருணை வள்ளல் அவர் முகம் தெரிந்து நுங்கள் அறிவு அமைந்து அடங்குமாறு தவலரும் சிறப்பின் நன்னூல் சாற்றுதும் இருத்த என்றான் என்று இவை அருளை எந்த இணையடிதனா அது முன்னர் நன்று உணர் காட்சி கொள்ளும் நால்வரும் இருந்தார் அங்கன் சென்றிடும் நந்திப் புத்தேள் சிறப்புடைவதனம் நோக்கி கொன்றயம் தொடையல் வேந்த குழகன் ஒன்று எம்புகின்றான் பூங்கணைக் கிழவன் அன்றி புங்க வரியார்போந்தாலும் ஈங்கு உறத் தகுதி அல்லை இது உனக்கு அடைத்ததென்ன ஆங்கது புரிவன் எண்ணாமலனை இறைஞ்சி அங்கண் நீங்கி அக்கணத்தின் நந்தி நெறிமுதல் போற்றல் செய்தான் நந்தி முன்கடையைப் போற்ற ஞான நாயகநாமண்ணல் முந்தூரை சனகநாதி முனிவரர் தொழுது கேட்ப அந்தமில்லாகமத்தின் அரும்பதம் மூன்றும் கூற புந்தி அது ஒடுங்கும் யான போதகம் போதி என்றார் என்னலும் நகைத்து யாது எதிர்மொழி புரிந்தானல்லன் பண்ணுவது என்றால் மற்ற இப்பரிசினால் இருத்தல் கண்டீர் அந்நெறியாகும் என்றே அனைவர்க்கு உணர்த்துமாற்றால் உன்னரும் பரத்தின் மேலோன் ஒரு செயல் புரிதல் உற்றான் இருவரும் உணராணல் ஏன வெள் எயிரியாமை சிற கோடி திளைத்திடும் உரத்தில் சீர்கொள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையைக் காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றும் இன்றியோவு செய்வாரில் உற்றான் இணையது ஓர் தன்மை காட்டி எம்பிரான் உணர்த்தக் கண்டு சனகனே முதலா உள்ளோர் தவலரும் ஞானபோதம் பணுவலின் அளவு அன்று என்னும் பான்மையைத் தெரிந்து முக்கட் புனிதனது அருளால் தத்தம் புந்தியில் ஒடுக்கம் பெற்றார் தத்தம் உள் ஒடுங்கல் பெற்ற தாபத முத்தொழில் புரியும் மூவா முதல்வனாம் முக்கண்மூர்த்தி மெய்த்தவ வடிவமுன்னி மேவினர் சூழ்ச்சி மேலோன் தற்பரன் இணையவாற்றால் தாபதர் உணரும் தன்மை அற்புதயான போதம் அளித்திடும் கணமது ஒன்றின் முற்படுகமலப்புத்தேள் முதலிய அமரர்க்கெல்லாம் பற்பலவுகங்கள் சென்ற பிறர்க்கு இனிப்பகர்வதி என்னோ இத்திரஞானபோதம் என்று தொல்முனிவர்க்கு எந்தை கைத்தலம் கொண்டு காட்டும் கணத்து நிலமரர்க்கெல்லாம் மெத்து பல்லுகங்கள் சென்று விழுமிய காஞ்சிதன்னில் அத்தன்மெய் குழைத்தனங்கை அவன் விழிப்புதைத்த நாள் போல் காரணமுதல்வன் மோனக் காட்சியால் அமரரெல்லாம் சூர் அற மகளிர் தங்கள் துணை முலைப் போகமின்றி ஆரிடர் நிலைமை தன்னை அடைந்த நரலக்கர் சூழ்ந்த பாரிடை உயிரும் காமப்பற்றுவிட்டு இருந்த அன்றே ஆரணம் தனது மைந்தற்கு அரும் பெறல் ஞான போதம் ஓர்யிரை காட்டும் முன்னர் உலகையெல்லாம் ஒரு பாடு ஒன்றி ஈர் உடல் முயங்கும் ஆர்வமின்றியே இருந்தையார்க்கும் காரணன் சிவனே என் கை கழறவும் வேண்டல் பாற்றோ பிணை விழைச் சூழ்த்தம் துய்ப்பப் பெருமரை விதிவழாமல் அணைவிழச் சடங்கில் கொண்ட அறிவையர்வோடு தேவர் இணைவிழச்சியற்கை கூடாது இறங்கின கவர்ச்சி எய்தி புனைவிழச் சலதியாழ்ந்து புலம்பு கொள் மாக்களே போன்முலையணங்கின் ஓரும் வானவர் யாரும் காமத்தன்மையும் புணர்ப்பும் இன்றித் தளர்ந்தனர் வறிஞர் தம்பால் இன்மை கொண்டோர்கள் செல்ல ஈவது கூட எல்லைப் புண்மையுடியிருவர் தாமும் புலம்பு உரு தன்மையே போல் பொற்புறுக்குறையின்று உற்றும் புவன மேல் மகளிர்மைந்தர் அற்பொடு கலந்து காமத்து அரும் பயன்கோடல் ஏற்றார் தற்பரவடுகைத் தன்மையால் அலகை ஈட்டம் நல்பு நல் நீழல் பெற்று நணுகாரும் தன்மை போல் வாடக விழாலை அன்ன பனிமொழி மகளிர் மைந்தர் கூடினர் இருந்து இன்பம் கொண்டிலர் சிறார்குழாமும் ஆடவர் குழாமும் வாழ்கண் அறிவையர் குழாமும் ஏனை பேடியற்குழாமும் வெவ்வேறு உற்றிடும் பெற்றியே போல் இருந்திடவிருஞ்சன்மாயோன் இருவரும் ஈசன் தன்பால் பொருந்திடும் உணர்ச்சி கொண்டு முத்தியில் புக்க சேயும் திருந்து சீர்வசிட்டன் சொல்லால் சிலை எனப்பன்னாள் நின்ற அருந்ததி மாதும் போன்றாராடவர் மகளிரியெல்லாம் ஏமறுபுவனம் மூன்றும் இனிது அருள்கமலக் கண்ணர் பூமட மாதர் புணர்கிலர் பொருவில் வேளும் காமருமகளிர்கூட்டம் கருதலன் இவர் போல் சிந்தை ஆமையின் ஒடுங்கல் பெற்றாராசை உள்ளோர்களெல்லாம் மண்ணகத்து உயிர்கள் முற்றும் மாதிரத்து உயிர்கள் முற்றும் விண்ணகத்து உயிர்கள் முற்றும் வேற்றகத்து உயிர்கள் முற்றும் பெண்ணகத்து ஆண்மை கூடும் சிறு நலம் பிழைத்தஞானக் கண்ணகத்து இறைவர் கண்டு கடை நின்ற காட்சியார்போ அகமார் சடிலத்து அண்ணல் நாள் பெரும் தவறும் உய்ய யோபுசேர் நிலைமை காட்டும் ஒரு கணத்து உயிரின் பொம்மல் வாகைவேடானும் நிற்க மையலும் புணர்குமற்ற ஆகையால் அகிலம் எல்லாம் அவன் என் கை தெரிந்தது என்றே சிலையொடு பகழிவாட திருமதி குடை சீர்குன்ற வலி தளர்வு எய்தத்தென்றல் மறிகடல் சுரவு தூங்க அலைபுரியானை நீங்கி ஆடல் மாமதனும் மாதின் கலவியது உழிந்தான் என்னில் பிறர் கழறல் பாற்றோ சாலிகள் வளரும் எல்லை தடம்புனல் வறுமைத்து ஆக வால் இது குரல் வாங்காது வருத்தொடுமாய்வதே போல் மேலவண்ணருளால் போகம் கருமல் குன்றி ஞாலம் மண்ணுயிர்கள் முற்றும் நாள்தொறும் குறைந்த அன்றே முள்ளரை முளறிப்புத்தேள் முதல் புரிதுணையே அன்றி தள்ளுறும் உயிர்கள் பின்னும் தலைத்தலை அல்காதுற்ற தெள்ளிதின் உலகம் ஈன்ற தேவி இன்றாகி ஈசன் வெள்ளியம் கைலை தன்னில் மேவிய மேலை நாள் போல் இம்முறை நிகழநாதன் ஈர் இருதவத்தினோர்க்கும் மெய்மை கொள் உணர்ச்சி காட்டி வீற்றி இருந்து அருளும் எல்லை தெம்முயல் சூரன் தீங்கு செய்தலான் பகவான் வானோர் தம்மொடும் துறக்கம் விட்டுச் சசியொடும் தரணி புக்கான் மேகம்பூர்க்கடவுள் வெள்ளி வெற்பினில் ஏகி முக்கண் ஏக நாயகனைக் காணும் எல்லை என்றாக மீண்டு சோகமோடு அம்பொன்மேருத் துண்ணியே சூரன் மைந்தன்மாக நாடு அழித்துச் சேயை சிரைசெய்த வண்ணம் சேர்ந்தான் தமனிய மேரு வெற்பில் தன்னுளம் ஒரு நிமலனை உன்னிப்பல் நாள் நெடும் தவம் உழத்தல் ஓடும் விடை மிசை கொண்டு அங்கண் எம்பிரான் ஏகக்கணூ அமரர்கோன் வணங்கிப் போற்ற அனைவன் அருளிச் செய்வான் நொந்தனை அளப்புயில் கால நோற்றனையாற்றல் தீர்ந்தாய் இந்திரனக்கு வேண்டிற்று என்னை அது எம்புகய்னா அந்த மில்லறிவின் மேலோன் அருகிலன் போலக் கேட்ப வந்தனைப் புரிந்து போற்றி மகபதி புகழல் உற்றான் பன்னரும் பழிசேர் சூரன் பருவரல் படுத்திப் பின்னர் என் ஒரு புதல்வன் தன்னை இமையவர் பலரை வாட்டி தன் நிகையிட்டு எம் தூர் தழல் தவறு செய்தான் அன்னவன் தன்னை அட்டே அளித்த மேம்மை அது அகன்ற தக்கன் வேள்வியினிருந்த பாவம் நும்மிடையிருந்தது அற்றால் நோத்தகவு உழந்தீர்மேல் நம் ஒரு செய் வந்து நடிகிரம் சூரைக் காதி இம் உமை காப்பன் எனப் புகன்று இறைவன் போனான் மறைந்த இறைவன் ஏக மகபதி இறக்கம் எய்தி குறைந்த நன் துன்பம் கூர்ந்த நன் குமரங்கண் உமை காப்பன் என்றே பிரானருள் புரிந்த வெற்றி மனதில் உன்னித்தேறி நன் உவகை செய்தான் மாசு அரு காற்றிக் கொண்ட மாதவர்க்கு அருளியம் கோன் தேசு உரு கையிலை உற்றான் உமையவள் இமயம் சேர்ந்தாள் ஆசு அருகுமரன் என்னார்க்கு அடைவது எத்தன்மை என்னா வாசவன் இருந்து நாடி மனம் விசை கவலை கூர்ந்தான் மயர்வொடு துறக்க மன்னன் மனோவதி என்னும் ஆண்டை வியநகர் எய்தியாம் கண் வீற்றிருந்த அருளும் பொன்னின் இயன் முறை மனைவிதன் பாலில்லினை இருத்தல் செய்து அங்கு அயன் கடிமான் கோயில் அடைந்த நமரரோடும் இணையது காலை முக்கண் எம்பிரா ஞான போதம் முனைவர்கு உணர்த்தி வைகும் முறையினால் படைப்பு இன்றாகித் துணியொடுவேதா வைகும் தொன்முறை அவையை நண்ணி அனையவன் கழல் முன்றாள் அளப்பு இலவழுத்தி நின்றான் நிற்றலும் மகவான் தன்னை நீடு அருள் புரிந்து நோக்கிப் பொந்தனிக்கமலம்பேய புங்கவர் முதல்வோன் வானோர் கொற்றவ வந்தது என்னை கூருதி கூறுதி என்னோடும் சொனபன்மன் செய்திடும் துன்பமெல்லாம் வெய்யதுவோர் சூரன் செய்கை விளம்பியே முனிவர்க்கு ஈசன் ஐயமில் உணர்வு காட்டிய மர்வதும் உரைத்துத்தான் பின் செய்யுறுத்தவங்கள் தன்னான் அருணிய திறனினும் செப்பி உய்வது ஒரு பருஷியன்னோ உம்பரும் யானும் என்றான் என்றலும் மலரோன் கேளா எவர்க்கும் மேலாகும் ஈசன் ஒன்றிய அருளினோனும் உற்றவர்க்கு உதவுவோனும் அன்றியும் முறை செய்வோனும் மாதலின் முனி போல் வெள்ளி குன்று இடை எம்மை ஆளும் குறிப்பின் வீற்றிருந்தானன்றே செம்கண்மால் தானும் தானும் தேடுதற்கு அரிதாய் நின்ற எங்கள் தம்பிரார்க்கு மேலாய் எண்ண ஓர் தேவும் உண்டோ அங்கு அவன் ஞானபோதம் அறிவருக்கு உணர்த்திவைகள் நம் குறை முழுது மாற்றும் நல்லருள் ஆகும் படர்மதி மிளைச்சும் சென்னிப் பகவனாருயிர்கள் எல்லாம் அடுவதும் வருத்தம் தீர்க்கும் ஆறருளானவா போல் கொடியவன் சூரன் தன்னைக் கொண்டு எமக்கு கலக்கண் செய்கை விடல் அரும்பவப்பேறு ஆர்த்தி வீடு அருள் கருணை என்றே பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடில் பிறரைக் கொண்டும் ஒரு துயர் செய்து தீர்ப்பார் மற்றும் தம்பால் அன்போ வன்கனோ அதுபோல் நம்பால் பற்றிய பாவங்கள் தீர்ப்பான் பரமனும் இவைகள் செய்தான் தெருமருகின்ற நம்பால் தீங்கு நீங்கும் எல்லை ஒரு சிறிது அணிகிற்று ஆகும் ஆதலால் உணர்வின் மேலோன் பரிவொடுனின்பால் வந்து பரிசு இவை அருளிப்போனான் இருவினை பவ்வவேலை ஏறு போலும் அன்றே ஆதலின் இறைவன் ஏ மேல் அருள் செய்யும் அதற்கு யாமும் தீது அறமுயலுமாறு சிறிதுவுள இவற்றை மாயோர்க்கு ஓதினம் வேண்டும் செய்கை ஒல்லையில் செய்தும் என்னா ஏதமில் கமலப்புத்தேள் இருக்கை விட்டு எழுந்தா நன்றே அன்ன காலை அது நன்று நன்று எனாத் துண்ணுவானவர் சூழலொடு இந்திரன் பின்னராகப் பெயர்ந்து உடன் வந்திடச் சென்னினாங்கினன் செல்லுதல் மேயினான் மாவையும் நல்கிய பொங்கவன் வாலிதாம் தன் மனோபதி நீங்குரா மேலை வைகுந்தம் எனும்பிய நகர் ஆலயத்தின் அகன்கடி ஏகினான் ஆங்கு அவ்வெள்ளை அது கண்டு நேமியும் சங்கும் ஜேந்திய தானே எம் காவலன் செம்கண் மாயன் முன் சென்று விண்ணோருடன் பங்கையத்தன் படர்ந்தது செப்பினான் பணிலம் ஏந்திய பண்ணவன் அன்னறி கொணர்தியால் என கூறி விடுத்துழி இணையில் காவலன் உய்திட இந்திரன் கணம்பொடு ஏகினன் காசினி நல்கியோன் பொறுவில் மாமுனி புங்கவர் போற்றுதன் உருவு கொண்ட உலப்பரு கண்ணர்கள் மரபின் ஏத்த மணிப்பணிப்பீடம் மேல் அறியிருந்த அவை களம் நன்னினான் அன்னம் ஊர்தி அமர் உலகு ஆளுரும் அன்னனோடு அவ்வானவர் தம்மொடும் பன்னகாசனப் பங்கைய கண்ணவன் பொன்னின் மானடி போற்றி வணங்கினான் தரையழந்திடும் தாளின அவ்வழிக் கருணை செய்து தன் காதலனாகிய பிரமனுக்கு ஒரு பீடிகை பெற்றியால் அருளியம் கண்ணவனை இருத்தினான் குல்லை மாமுடிக் கொண்டவன் அத்துணை அள்ளி மாமலரண்ணலை நோக்கு உரி ஒல்லும் நின்விதி ஊறு இலது ஆகிய செல்லுகின்ற கொல் என்றலும் செப்புவான் கனகன் அச்சுரக் கந்திடை வந்து எழும் அனகை இத்திரம் கேட்க அறிவுடைச் சனகன் முற்படுத்தாபதர் நாள் வரும் எனக் கருத்திடை முற்பகல் எய்தினார் அறிவின் யோக்கியான் பெறுவதாமி பெரும் தொழிலாற்றி ஈண்டு உருதிர் என்ன உளர்த்தது கொண்டிலர் முறுவல் செய்து முழிந்தனர் பாசவன் சிறைவட்டுப் படைப்பு என உற்ற பெரும் தலை மானடி எ எய்துதும் யாம் மாசியில் காற்றியர் வல் விரைந்தேகினர் மா தவத்தினை மைந்தர்களாற்றலு மாதிநாயகன் கேது வேண்டியது என்றலும் எண்ணிலா வேத உண்மை விளம்புதியால் என்றார் என்றல் ஓடும் இறையவன் வெள்ளியம் குன்றம் மீது தென்கோட்டு இடை நிற்புறும் ஒன்று ஒரு ஆள் நிழல் உற்று மறையலாம் நன்று உணர்ந்திட நாள் முந்தை வேதம் முழுதும் உணர்த்தியே எந்த ஏக இரு நிலம் போந்து தம் சிந்தை ஒன்றும் திறனறிது ஆதலின் நொந்து பின்னரும் நோற்றலை பின்னும் மைந்தர் பெரும் தவம் மாற்றியே தொல்நலம் பெரு தூய உள்ளத்தராய் என்னை ஈசன் அருளினால் மண்ணும் வெள்ளி வரையடை ஏகினார் ஏகல் பெற்றிடும் மக்கள் இனிது உளம்பாகம் உற்ற பரிசுணர்ந்தெம்பிறான் ஆகமத்தின் அரும்பதம் மூன்றையும் ஓகை பற்றி உணர்வகை கூறியே கூ நன்மா மதிக்கோடு இளைச்சிய வானநாயகன் மற்றும் அவர் காண்பக ஞானபோதம் நவில்லரும் தன்மையால் மோனம் மேய முதல் குறி காட்டினான் அந்த எல்லையரன்னருள் கண்டு தம் புந்தி ஒன்றிய அப்புங்கவன் தாழ்மலர் சிந்து செய்து செயலற்று வைகின்றர் முந்தி ஆப்பு ஒரு முத்தளை மூட்டு வர ாயகன் ம்தவர்க்கு ஓர்க்கணம் போதயோகின் பொருண்மை காட்டு ஒழி ஓதலாகும் உகம் பல சென்றன சீதவானது சேர்ந்தது தொல்நாளினே அன்னை தன்னை அகன்று அரண் யோகி போல் என்னது செயலின்றி இருத்தலான் முன்னை ஆண் பெண் முயக்கம் அதியின்மையாய் மண் உயிர்த்தொகை மல்கள் என்று ஆயதே நவிரல் என் இனிங்காலம் பிசும்புழார் இவரு காமப்புணர்ச்சி அது இன்றியே கவரல் கொண்டு கலங்கஞர் எய்தினர் தவரல் கொண்டு அது நல்கும் தனிச் நல்கல் பெற்ற தமியனும் நாம்கட்கு புல்கள் பெற்ற புணர்ச்சி இன்று ஆகியே அல்கள் பெற்ற அரும் தவையோகரின் ஒல்கள் பெற்ற நன் உண்மை இது ஆகுமா நிற்க இங்கு இது நித்தன்பரத்தினால் ஒக்கம் இல் வளவன் முண்டிடுவைய சூர் எற்கும் நித்தலும் ஏவல் ஒன்று இட்டனன் சொர்க்க நாட்டில் துயரினை நாட்டினான் தேசு நீங்குரு தேவரை ஈண்டுள வாசவந்தனை மாதிரத்தோர்களை பாசனத்தொடு பற்றினன் நித்தலும் கூசல் இன்றி குற்றேவல் கொண்டானரோ நிறைபுரிந்த நிலவினை வாழரா மறைபுரிந்து எனவானகத்தோருடன் இறைபுரிந்த இவ்விந்திரன் மைந்தனை சிறை புரிந்தனன் தீத்தொழில் நிரந்த பல் உயிர் தங்கற்கு நித்தலும் அறந்தை மல்க அருகிலன் போலவே இருந்தனன் சிவன் என் இனிச் செய்வது விரைந்து கூறுதி என விளம்பினான் அரிய தத்துவம் ஐ ஐந்தின் வேதமும் மரபின் நாடினர் திருவின் நாயகன் செம் கமலம் திகழ்பிரமன் மாமுகம் நோக்கினன் பேசுவான் ஆவிகள் அனைத்துமாகி அருவமாய் உருவமாகி மூவகையற்கைத்து ஆன மூல காரணம் ஆகும் தேவர்கள் தேவன் யோகின் செயல் முறை காட்டும் எனில் ஏவர்கள் காமம் கன்றி தொன்மை போயிருக்கும் நீரார் உள்வினை நெறியால் முன்னம் ஒரு பெருவேள்வி ஆற்றி தாழ்வினை அடைந்த தக்கன் தன்புடையிருந்தோ தம்பால் சூழ்வினை எச்சம் முற்றும் தொலைத்து தொல்லை வாழ்வினை அருளநாதன் மனத்தீடை நினைத்தா நன்றே சூரியனும் அவனருக்கு ஆற்றல் புரிந்ததும் சுரர்கள் யாரும் சார் வரும் ஈசன் தவத்தவர்க்கு உணர்வு காட்டி ஆறு உயிரவைக்கும் இன்னல் ஆக்கியவாறும் தூக்கில் பேரருள் முறையே அன்றி ஒரு செயலும் என்றால் முனிவருக்கு உணர்வு காட்டும் மோனத்தை முதல்வன் நீங்கி பனிவரையணங்கை மேவில் படைப்பயன் முற்றும் அன்னார்கு இனி ஒரு குமரன் தோன்றில் சூர்கிளை அணைத்தும் போன்றும் துணிவுறும் உலகமெல்லாம் தொன்மை போல் உய்யும் மாதோ அத்திரம் உற்று மாறுவொன்று அறைகுவன் அகிலம் தன்னில் எத்திரத்து அருமால் கொள்ளவைதிடும் காமன் தன்னை உத்திடின் முனிவர் தங்கட்கு உணர்வு செய்மோனம் நீங்கி சக்தியை மணந்து சேயைத் தந்திடும் எந்த என்றான் பதுமபீடிகையோன் அன்ன பரிசு தேர்ந்து உவகை எய்தி இது செயல்முறையே எந்தா ஏற்றன புகன்றா என்ன அதுபொழுது அவனை நோக்கி அச்சுதன் அமலன் தன் பால் மதனனை விழித்து வேண்டி விடுத்தி நீவல்ல என்றான் என்னும் மலரோன் உள்ளத்தீ செய் கொண்டு எழுந்து மாயன் பொன்னடி வணக்கம் செய்து விடை கொடு புலவரோடும் மண்பொடும் அம்கண் நீங்கி மனோவதி அதன் பால் சென்று தன்னகரடைந்து கஞ்சத்தவிசின் வீற்றிருந்தான் அந்த